तापत्रय சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமர்தயிதி திருவதே கதௌ சூத்தம் மஹானஹமி பிரவதி ஜீவம் ஜான்கிரிபல பிரம்ம பாதிசதையோ பரம் எது படைப்பின் துவக்கத்தில் அத்வைதமான பரபிரம்ம்தான் சத்வம் ரஜா தம இவருத்து சத்வம் ரஜா தமான்னு மூன்றாயிருக்கு சூத்திரம் மகான் அகமிதி சூத்திரம்னு சொன்னால் இந்த கிரியாசக்தி செயல்படுறத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய சக்தி அதை கிரியாசக்தி பிரதானமான சூத்ராத்மான்னு சொல்கிறது இவரை தான் ஹிரண்யர்பன் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் சத்வம் ரஜஸ்தம இது திருவருத்து சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணங்கிற பிரதானமாக இருக்குது ஆஹா சூத்ராத்மா இதெல்லாம் சாங்கிய தத்துவத்தையும் வேதாந்த தத்துவத்தையும் சேர்த்து சொல்கிற ஒரு விஷயம் இது ஆஹா கிரியாசக்தி பிரதானமான சூத்ராத்மான்னு சொல்கிறோம் அப்புறம் சத்வரஜஸ்தமஸுங்கிற திருவருத்துங்கிறதுனால பிரதானம்னு சொல்கிறோம் அப்புறம் மகான் ஞானசக்தி பிரதானமாக இருக்கக்கூடிய மகத்தத்துவம் சொல்கிறோம் அதுக்கப்புறம் அகம் ஜீவம் அகமிதி ஜீவம் பட் ஜீவன் நான்னு சொல்லிகிட்டு இருக்கோமே அந்த நானாகவும் அதுதான் இருக்குது அஹ டோட்டல் அண்டு இண்டிவிஜுவல் அதாவது சமஷ்டி வஷ்டி பொது தனி இப்படி அந்த ஒரு பிரம்மன் தான் இண்டிவிஜுவல்ஸாகவும் காட்சி அளிக்கிறது டோட்டலாகவும் காட்சி அளிக்கிறது அது எப்படின்னா ஞானக் கிரியார்த்த பலரூப தயா ஞானக் கிரியார்த்த அந்த பிரம்மந்தான் என்னாகிறது அப்படின்னு இதில் என்ன பண்ணணும் அன்மயம் பண்ணுறத ஆதவ் ஏக்கம் சூத்திரம் சத்வம் ரஜகா தமஹா இவர்த்து மகான் அகம் ஜீவம் பிரவதந்தி ஜீவோபாதிகமான அகம் தத்துவம் என்றும் சொல்லுகின்றன இந்த பிரம்மன்தான் இப்படி இருக்குது பிரம்மையவ உருசக்தி உருசக்தின்னு சொன்னால் மாயாசக்தி இந்த மாயாசக்தினால்தான் இந்த பிரம்மன் இப்படி எல்லாம் காட்சியளிக்கிறது ரொம்ப சூக்ஷமான படைப்புக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு லெவல் அதாவது வேதத்தில் மற்ற இடங்கள்லாம் சொல்லப்படுறது அதாவது அந்த வெதை விரியிறது நம்ம ஜலத்தை போட்டு மண் மண்ணுக்குள்ளே போட்டோம்னாலே ஜலம் விட்ட உடனே அப்படியே விரியிறது அதுக்கப்புறம் அதில் மொளை வர்றது அப்புறம் வந்து இலை விடுறது இப்படியே அது மாதிரி இந்த மாயா சக்தியானது பிரம்மத்தோடு சேர்ந்து சிருஷ்டியை உண்டு பண்ணுறது ஒரு சக்தி அப்புறம் ஞானக் கிரியார்த்தம் பலரூபத்தையா தேவதைகள் இந்திரியங்கள் விஷயங்கள் அதோட பிரகாஷம் அப்புறம் சுகம் துக்கம் ஆகியவருடைய ரூபமாக இருக்குது இதெல்லாம் பகவத்கீதையிலையும் பகவான் ஏழு ஒன்பது பத்து ஓரென்ற இடங்கள்லாம் சொல்கிறார் பதினாலு இந்த மாதிரி அத்தியாயங்களில் பார்த்தா இந்த விஷயங்களை நன்றாக நம்ம பார்க்க முடியும் ஞானம்னா அறிவு கிரியானா செயல் அப்புறம் அதனுடைய பலன் ஞானக் கிரியார்த்தம் பலரூபத்தையா அதாவது அரியரத்துக்கும் செயல் புரியறத்துக்கும் பலரூபமாகவும் இருக்குது அப்படிங்கிறார் அதில் வந்து இந்த இந்திரியங்கள்லாம் இருக்குது இந்திரியங்களுக்கெல்லாம் உடம்பில் தேவதைகளாக இருக்குது அதுக்கு வெளியில் இருக்கிற சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்குது விஷயங்கள்லாம் இருக்குது அதை பிரகாசப்படுத்துறது அதனால ஏற்படுற சுகம் துக்கங்கிற பலன் இத்தனையுமா இருக்குது அப்படிங்கிறார் பிரம்மந்தான் மாயாசக்தியோடு சேர்ந்து இப்படி எல்லாம் காட்சி அளிக்கிறது அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி சத்தாகவும் அசத்தாகவும் அது விளங்குகிறது ஏன்னா எத்து தயோகோ பரம் பிரம்ம அதனால் எத்துங்கிறதுக்கு ஏனென்றால் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்குறார்கள் அதாவது தயோகோ பரம் எத்து தத்து பாத்தி அப்படின்னு சொல்லலாம் அந்த காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அதற்கெல்லாம் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது முதலே சொன்ன மாதிரி கயிறு தான் வந்து பாம்போட கற்பனைக்கு காரணம் அது மாதிரி பிரம்மந்தான் இந்த மாய கற்பனைக்கு காரணம் இந்த திருஷ்டாந்தத்தை கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கணும் அதாவது மாயன்னா என்னென்னா இப்போ கயிறை பாம்பாக பார்க்குறோம் செமி டார்க்காக இருக்கிற போது அந்த சமயத்தில் நம்ம மந்தாந்த காரம்போம் சம்ஸ்கிருதத்தில் மங்களாக இருக்கிற வேளையில் கயிறை பாம்பாக பார்க்குறோம் ஏன் பாம்பாக பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் விளக்கி சொல்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம சாதாரணமாக பதில் என்ன சொல்லுவோம் அது கயிறையும் ஒரு இடத்துல பார்த்துருக்கு புத்தி ஒரு இடத்துல பார்த்துருக்கு ரெண்டையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணி நிடுத்துன்னு சொல்லுவோம் நாம் ஏன் கன்ஃபியூஸ் பண்ணி நிடுத்து அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல முடியாது எதனால் அது குழப்பிக்கொண்டது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது அது மாதிரி அதைத்தான் மாயின்னு சொல்கிறோம் ஏதோ ஒரு குழப்பம் அதனாலே எல்லாம் சத்தியம் மாதிரி தெரியுறது பிரம்மைவ சத்தியம் புரிய வைக்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் கொஞ்சம் ஆழமான கருத்துக்களை கொண்டிருக்கு இந்த ஸ்லோகம் சத்வம் ரஜஸ்தமீதி திருவிரதேக்க மாதவ் சூத்திரம் மகானகமிதி பிரபதந்தி ஜீவம் ஞானக் கிரியார்த்த பல சக்தி பிரம்மைவ பாதி சதசச்ச தயோ பரம் இந்த ஸ்லோகத்தினுடைய கம்பீரத்தை உணர்ந்து இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை நாம் நன்றாக உள்வாங்கிக் கொள்வதற்கு பகவான் நமக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணட்டும் எல்லா யோகிகளுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த அளவில் இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறேன் சத்வம் ரஜஸ்தம சூத்திரம் மகானஹமிதி பிரவதந்தி ஜீவம் ஞானக் கிரியார்த்த ஃபலரூப சக்தி